வணக்கம் மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக திருநன்றவு நான்காம் வகுப்பு டி சாய் சரவணன் நேற்றைய தின கேள்விக்கான பயில்களை காணலாம் ஒன்று தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையகம் கோவாவில் உள்ளது இரண்டு ஃப்ளாரன்ஸ் நைட்டிங் கேல் ஆயிரத்தி ஆண்டு செவிலியர் பள்ளியை தொடங்கினார் மூன்று நன்மங்கலம் மனப்பகுதி சென்னையில் உள்ளது இன்றைய தின கேள்விகள் ஒன்று அஜில் என்னும் கிராமிய நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது இரண்டு மர வேர்களினால் அமைந்துள்ள பாலங்கள் எந்த இந்திய மாநிலத்தில் அமைந்துள்ளன மூன்று நீர்மஹால் எந்த மன்னரால் கட்டப்பட்டது இந்த கேள்விக்கான பல்களை நாளை பார்க்கலாம் நன்றி